முருகனுக்கு பெல்ருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷகாண்டம் சாப நீங்கு படலாம் புக்கதொரு பொழுதிலங்கண் முந்தோராலம் பொந்தினிடையிருந்த மலன் பொற்றாள் உன்னி மிக்க தவம் புரிமாலை கரத்து முன்னோன் மேவியது மனம் கொண்டு விரைவின் நாங்கே அக்கணமே எதிர் சென்று வழுத்தே காண அம்மையளித்தருள் சாபம் அகரலோடும் சக்கரமே முதலிய ஐம்படைகள் ஏந்தி தனாது தொல்லைப் பேருருவம் தன்னை பெற்றா மாலோன் தொல்லுருவு தன் பால்மேவக் கண்டு மகிழ் சிறந்து சிவனருளை மனம் கொண்டு ஏத்தி மேலோன் தன் முன்னர் எய்தி வணக்கம் செய்து மீண்டும் அவன் தனைத் துதித்து விமலனியன் பாலோங்கு பூசனை கொண்டருளல் வேண்டும் பணித்தருள்க ஆதி பராபரத்தின் பாலாய் மூலோங்காரப்பொருளாயிருந்தாள் முன்னம் மொழிந்தருள் சாபம் தொலைத்த முதல்வென்றான் ஐங்கரன் தான் மாலுரைத்த மாற்றம் கேளா அன்னது செய்கன அருளி அங்கன் மேவ கொங்குளவு மஞ்சன நீர் சாந்த மாலை கொழும்புகையே முதலியென கொண்டு போந்து சங்கரனார் மதலை தனை அருட்சித்து அன்பால் தரு பண்ணியம் பலவும் சால்பில் தந்து பொங்கிய பாலவியொடுமுன்னி போற்றியே இஃதொன்று புகழல் உற்றா விண்ணாமம் புகழ்கின்ற திங்கள் தன்னில் மிக்க மதி தனிலாராம் பக்கமாகும் இந்நாளில் யான் உன்னை அருட்சி திட்ட இயற்கை போல் யாருமினி ஈரிலாவுன் பொன்னாறும் மலரடியே புகழ் என்று உன் இப்பூசை புரிந்திடவும் அவர் புண்கண் எல்லாம் அந்நாளே அகற்றினி உலவாச் செல்வம் அளித்திடவும் வேண்டு மிகுது அருள்க என்றான் மாயன் உரை கேட்டலு நீ மொழிந்தற்றாக மகிழ்ந்தனின் பூசை என மதித்து கூறி ஆயவனும் அயன் முதலா உள்ளோர் அன்பின்ொடு வாழ்த்திசைப்ப ஆகு தூயதொருர் தூயதொரூர் தீலெய்தி கணங்களானோர் சூழ்ந்து வர கையிலும் துவடீர்வெற்பின் நேயமுடன் போந்தரனை வணக்கம் செய்து நீடருள் பெற்றே தொல்லை நிலையத்து உற்ற அற்றை நாளில் அறிய நாதியோர் நெற்றியங் கண்ணிமலன் பதங்களின் முற்றுமண்படும் மும்முறை தாழ்ந்தருள் பெற்று நீங்கினர் பேதுரல் நீங்கினார் கரிமுகம் பெருகண்ணுதற் பிள்ளை தாழ் பரவி முன்னம் பணிந்தனர் நிற்புழி அருள் புரிந்திட அன்னதொர் வேளையில் பருவினாலோர் பரிசினை கூறுவார் எந்த கேண்மதி எம்மை அழைத்திடும் தந்திமா முகத்தானவர் செற்றியால் உயிந்து நாங்கள் உனதடியோம் இவன் வந்து நல்கு கைமாறுமற்று இல்லையே நென்னல் காறும் நிகரில் கயாசுரன் முன்னராற்று முறைப்பணி எந்தை முன் இன்ன நாட்டொட்டியற்றுதும் யாமென அன்ன செய்திரென்றானருள் நீர்மையா இத்திரம் படும் எல்லையின் நின்றிடும் அத்தலை யாவரும் அன்புரி கைத்தலத்தை கபித்தமாக்கியே தத்தம் அத்தகன் தாக்கினர் மும்முறை இணை கொள்கையை எதிரெதிர் மாற்றியே துணை கொள்வார்குழை தொட்டனர் மும்முறை கனை கொள்காலும் கபானும் செறிந்திட தனிவில்லன் பொடுதாழ்ந்து எழுந்தேத்தினார் இணங்கும் அன்புடன் யாருமிதாற்றியே வணங்கி நிற்ப மகிழ்ச்சிறந்தான் வரை அணங்கின் மாமகன் அவ்வியல் ன்று தொட்டமைமை போலிப் பணிமுறை நன்று செய்திட நல்லருள் செய்கன கடனிறத்து கயமுகனத்திறனடை பெறும் படி நல்கியமர்போன் நெடிய மாலையன் இன்றுளறுக்கெலாம் பிடை புரிந்து விடுத்தனன் என்பவே அம்புயக்கண்ணிய என் வாசவன் உம்பரவ்வரை ஒல்லையின் நீங்குரா தம்பதந்தொரும் சார்ந்தனர் வைகினார் தும்பியின் முகத்தோன்றல் அருளினா முந்தை வேத முதலெழுத்தாகிய எந்தை தோற்றம் இயம்பினம் இங்கினி அந்த மில் குணத்தாண்டகை கோர் குணம் வந்ததென்னின்றி மற்றது கேட்டினீ நற்குணமுடைய நல்லோரும் நாடோணா சிற்குணன் ஆகுமச்சிவன் பராபரன் சொற்குணமூவகை தொடர்பும் இல்லதோர் நிர்குணன் அவன் செயல் நிகழ்த்தற் பாலதோ பரவிய உயிர்க்கெலாம் பாசம் நீக்குவான் அருளினன் ஆகியே அமலன் மாலையற் முறையினை ஏந்து மற்றவை குறியன குணங்களும் உள்ளவாக்கின முடித்திடல் இயற்றும் எம் முதல் வண்ண தொழில் தடுப்பரும் பெஞ்சினன் தன்னில் முற்றுமால் அடுத்தவப்பான்மையால் அதன் கண்டாமதம் படுத்தினன் அத்திரம் பலரும் தேர்வரா மாமரை அளப்பிலவரம்பில்லாகமந்தோமரஉதவியோ தொன்மரத்திடை காமரு முனிவரர்கணங்கட்கண்ணவை தாமத குணத்தனேல் சாற்றவல்லனோ வாலிய நிமலமாம்படிவம் கண்ணுதல் மேலவன் எய்துமோ வேதம் விஞ்சையின் மூலமென்றவனையே மொழியுமோ விதுசீலமில்லாக்கெவன் தேற்றும் வண்ணமே இமையவர் யாவரும் இறைஞ்சும் கண்ணுதல் விமலன் அன்றிறுதியை விளைக்கும் பண்பினால் தமகுணன் என்றிய தன்மை செய்கையால் அமைகுணம் இயற்குணம் அரியற்பாலதோ ஈத்தலும் அழித்தலும் இயற்றுவோர்குள சாத்திக ராசதன் தத்தன் செய்கையின் மாத்திரை அல்லது மற்றவர்க்கவை பார்த்திடின் இயற்கையா பகரலாகுமோ அக்குணமானவை அழிக்கும் செய்கையால் தொக்குறும் இயற்கைய தொல்லையோர்கள் இக்குணம் அல்லதோர் இரண்டும் சேருமால் முக்குண நெரிசலும் முனிவர் தேவர் போல் நேமியார் குருவெலாம் நீலமாயதும் தோமரு கடலிடைத்துயில் கொள்பான்மையும் மேமுறும் மகந்தையும் பிறவுமைது மேல் தாமத ராசதன் தானுமுற்றவே அறிவுறுங்குற்றுழியனையன் கண்ணுதல் இறைவனை வழிபடியிஏத்தி இன்னருள் நெறிவருதன்மையும் நீடுபோதமும் பெறுதலிற்சாத்திகமுறையும் பெற்றுள்ளான் மேனி பொற்கென்றலின் விமலவான் பொருள் நானெனும் மருட்கையின் நவையில் ஈசனை தான் உணர்தெளிவினில் தவத்திற்பூசையில் ஆனது குண நெலாமயன் தனக்குமே ஆதலின் விருப்புடன் நல்லதை தினோர் ஓதிய துருவர் கண்ணுதல் நாதனு கனையது நனுுகுறாமையால் பேதைமை ஒரு குணம் அவன் கட்பேசுதல் மூன்றென உள பொருள் யாமும் முன்னமே இன்றவன் கண்ணுதல் என்னும் நான் மறை சான்றதுவாகுமால் தவத்தற்கென்னும் ஆன்றதோர் அவன் செயல் அறியற் பாலதோ செங்கண்மால் முதலிய தேவரேனையோர் அங்கவர் அல்லவையகத்துள் வைகியே எங்குமா யாவையும் இயற்றுகின்றதோர் சங்கரன் ஒரு குணச்சார்பின்மேவுமோ ஈரு செய்முறையினை எண்ணித்தாமதம் கூறினர் அல்லது குறிக்குள் மேலையோர் வேறொரு செய்கையின் விளம்பி நாரலர் ஆரணி செஞ்சடை அமலனுக்கரோ என்றிவை பலவும் தூயோன் இசைத்தலும் இணையவெல்லாம் வந்திறல் வெறுக்கை எய்தி மயங்களால் தக்கண் என்னும் புன்தொழில் புரியும் தீயோன் பொறுத்திலன் புன்றி மீது நன்றன அறிதல் தேற்றான் பொறுசிலல் உற்றான் முனிவ கேள் பலவும் ஈண்டு மொழிவதிற்பயனின் வெள்ளி பனிவரை உரையும் நுங்கோன் பகவனே எனினுமாக அனைவன் தனக்கு வேள்வி அவிதனை உதவே நீயும் இனி இவை மொழியல் போதிய செயல் முடிப்பன் என்றான் வளங்குலவு தக்கனிது புகன்றிடலும் ததிசி முனி மனத்திற் சீற்றம் விளைந்தது வெறுவியது வடவயழல் விண்ணோர் நெஞ்சன் தளர்ந்தது பொன்மால் வரையும் சலித்தந்த குலகிரியும் தரிப்பின்றாகி உழைந்தன வேலைகள் ஏழும் ஒடுங்கியன நடுங்கியது இவ்வுலகம் எல்லாம் அக்கணமே முனிவரன் தன் பெரும் சீற்றம் தனை நோக்கி அந்தோ என்னால் எக்குவடும் எக்கிரியும் எக்கடலும் எவ்வுலகும் யாவும் யாருந்தக்கன் ஒருவன் பொருட்டால் தளர்ந்திடுமோ என முனிவு தணிந்து தற்சூள் ஒக்கலொடும் அவன் எழுந்து சிறு விதியின் முகநோக்கி ஒன்று சொல்வா தங்கரனை விளக்கி என்று புரிகின்ற மகன் சிதைக தக்க நின்னோடு இங்குறையும் அமரரெலாம் அழிவுற வின்னே என்ன இசைத்து பின்னர் அங்கண் உருமரையோர்த்தம் முகநோக்கி அந்தணரில் அழி தூவீர் உங்கள் குலத்தலைமை தனையிழந்தீர் கேண்மின் என உரை கல் உற்றான் பேசறிய மறைகளெல்லாம் பராபரண் நீ வணங்கிப் பெரிது போற்றும் இசனையும் வரையும் நீற்றொடு கண்டிகையினையும் இகழ்ந்து நீவிர் காசினி என் மறையவராய் என்னாலும் பிறந்திறந்து கதியுறாது பாசமதனடை பட்டு மறையுறையா நெறியதன் படுதிர் என்ற இணைய நெறியார் சாபம் பல உரைத்து ததீசி முனி இரண்டு பாலும் முனிவர் தொகை தற்சூழத்தான் உரையும் ஆச்சிரமன்னிச் சென்றான் அனையவன் தன் பின்னாகத் தக்கனென்போன் பெருந்தகவும் ஆற்றும் நோன்பும் புனை புகழும் செழும் திருவும் மாற்றலுமாம் மனச்செருக்கும் போயிற்று அன்றே